புனிதமான உழைப்பு ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில தீனுடைய மகத்துவம் ஜீனை பற்றிய ஆர்வம் ஆசை ஏற்பட்டு அதனுடைய பிறகு பலனாகத்தான் அவருடைய அடுத்த கால முடிய அவங்களுடைய ஜீனுடைய புனிதமான உழைப்புடைய வழக்கத்தினால ஜீன் சலிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பியம் அதிகமாக தியாகம் செய்யும் மக்கள் உணர்ந்துட்டாங்க உலகம் அற்புதமானது ஆகர நிரந்தரமானது வெற்றி நிம்மதி சந்தோஷம் செலுத்தும் இது பரிசுத்தமான தீன்லதான் இது ஆண்கள் பெண்கள் விளங்க ஆரம்பித்தோடது இப்ப அந்த தீன படிக்கணும் அவருடைய கட்டளை அன்பு நிறுவ சூழ்நாயகம் செல்லம் அவர்களுடைய நிலான வழிமுறைகள் நிலங்கணும் அதன் பிரகாரம் நாங்க வாழணும் அமைச்சு என்ற ஆர்வம் பொதுவாக அவருடைய பிரதுபலம் தான் இந்த நிலான மதுர சாவுடைய தோணும் ஆரம்பிக்க முன் சம்பவம் சொல்லாத ஒரு உழைப்பு ஆரம்பிச்சாங்களோ பெண்மணிகள் எந்த அளவுக்கும் அந்த இன்ம ஆர்வம் காத்துகிறாங்க மாதிரியான பெண்மணிகள் இந்த கிட்டாபிலிருந்து ரெண்ட ஒரு சம்பவத்தை வாழ்த்து காத்து ஒன்பதாவது நூற்றாண்டு ஆலிமாவா இருபதாவது ஆலிமாவா இருக்கு والد کا نام جن, احمد بن محمد بن محمد عمر நான் சஹாபுதீன் அகமது குனு முஹம்மது உமர் கலிஹிதான் இது அவங்களோட தகப்பனார் இவங்க ஹிஜிரி எஸ் பூர் அஹ்மான பிறந்தான் வாலேஜ்லேயே உங்களுக்கு தாலீம் தரிமே ஆசேஷமாக அவனோட தகப்பனார் அவங்களோட தாலீம் தரம்பேற்ப விஷயமாக விசேஷமான ஏற்பாடு செய்திருந்தான் அவன் இன்னும் கற்றுக்கொள்றதுக்கு தரவேசடைகிற விசேஷ ஏற்பாடு செய்திருக்கான் எஹான் டக்கே ஜிப்லா உலூமை எங்கானே ரோஜ்காகவே எந்த அளவுன்னு சொன்னால் அந்த எலுமோடைய வழியில் அந்த காலத்திலேயே மிக சிறந்த ஒரு அறிவாளியாயிருக்கும் தினகுசூர் இல்லை ஹதீஸ்னே போட் ஊஞ்சா மக்காம குறிப்பாக ஹதிசுதைய எலுமில் மிக உயர்ந்த அந்த தட தான் சகாஜா தா இமாம் ஜலால் ராமதாய் உங்க சொன்னா சிறைக்கு பின்னால அவங்களிடம் ஜலால் ராமத்ரா அவங்களும் பாடப்படுத்தி சுய்கு ராமத்ரா உட்காது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அருமனவீர சூர்நாயகன் சொல்ல அவங்களோட கழிவு திறந்தாலே ஆயுஷா சுக்காரதெல்லாம் ஒன்பது வருஷம் கசுலாட படித்தாங்க பொழுது அவனுக்கு பதினெட்டு வயசு அதுக்கு பிறகு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஏறத்தால ஐயாயிரம் பசுவா குப்பிசா நாய் ஐயாயிரம் பசவ குப்பையம் பெரும் பெரும் சகாபாஸ்கள் வருவாங்க ஒரு சாப்பிடு சொல்றாங்க நாங்கள் ஐசம் போனோம் அவங்க எங்களுக்கு சாஞ்சி கோடத்துக்காக செலவணை வச்சுட்டு திரையெழுத்துட்டோம் திரையை போவோம் அந்த திரைப்பின்னால் நின்று சாய இந்த விஷயத்தில் நீதாக கேள்விப்போம் தேவையான பெரும் பெரும் மசாய சொல்லுவாங்க சொன்னாலும் நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை போனாலும் அதை ஆய்ச்சாஜி அல்லது அவங்க இடத்துல அதுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விளக்கங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல பக்கம் அப்புறம் இந்த ஜீபி ரஜுகிரகத்தில் அவங்க இடத்துக்கு சொல்லப்படுது எந்த அளவு ஹஜீசுலயா ஜெலாலிஜி சுயத்ராமத்துன கத்தியர் ஜலாலயம் எல்லாம் மதத்தரவங்க சொல்லப்படக்கூடிய மிகப்பிரபலியமா அரபு நாடு எல்லாம் கபூலத்தில் பிரபலமான சக்சீர் தான் ஜலாலி சக்தி சத்தீரை ஜலாலிபி தீர்த்தி ஜலாதிபதி மகள் கிட்டத்தட்ட ஐநூறு கிட்ட இவங்களோட உஸ்தாதி அவங்க இடத்துல ஹதிசூரியும் இது வந்து எதிரிய நூற்றி அறுபத்தி ஒன்பது இன்னொரு ஆலிமா பேர் சொல்றாங்க இவங்க பேரு பிபி மரியம் இங்கே கூடிய தும்மா ஹானி ही में के उनके और ஆரம்பி பச்ச்பனூர் அவர் கிடைத்த முக்தசர் அபிசுஜாக்கும் எதிர்த்து சொல்றாங்க சின்ன வயசுலயே அவங்க ஆணை பாடமாக்கிட்டாங்க நகூடைய முக்கியமான கிட்டாப் மகாணுக்குடைய கிட்டாப் ஷாபிடைய முக்தசர் அபிசுஜான கிதாபு மனப்பாடம் ஆகிட்டார் ரெண்டு கிட்டாபே மனப்பாடம் அவர் ரத்தா ரத்தா நகூக்கையுமே அவர் ஹதீஸ்ன்னு எகான ரோஜ்கார் அதுக்கு பிறகே அவங்க படித்து நகூலையும் இலக்கர் சொக்கர்கள் சக்கர மார்க்க சக்க கலையிலையும் ஹதீஸ்லேயும் அவங்களோட காலத்திலேயே அவங்களுக்கு தந்திகள் இல்லாத அந்த அளவுக்கு உயர்ந்த அறிவாளியாக ஆயிட்ட நகூல சொற்க ஹதீஸு ஒரு முத்தீன்குமே அவங்க வரைக்கும் மாணவர்களுடைய வரிசையில சுவித்து அஹமது இன்னொரு பெயர் பிபி ஜெய்ன அப்துல் ரஹ் அப்து ரஹ்மான் அவனுடைய மகள் ரஹமது மகனீஸ் ரேனே வாரிங்க அப்துல் ரஹ்மான் இது அஹமத் இது அவங்களுடைய முழு பெயர் அவங்களுடைய பரம்பர பெயர் ஜெயின அப்துல் ரஹ்மான் உடைய மகள் அஹமத் அவங்க அப்துல் மலிக் அவங்க உஸ்மான் அவங்கள பாப்பன் அவங்க அப்துல்லா அவங்க அப்படின்றவருக்கு அவங்களோட காலத்துல பிரபல்யமான உன்னோட அல்லா இப்ராஹிம் குரு ஹலிர் அஹமுத் தூசர முகதிசேன் இவங்க ஹதிஸ் கலைய அல்லாமா இப்ராஹிம் போன்ற பெரிய ஹஜீசுடைய அனுமதி கிடைக்கும் நீண்ட காலம் தான் படம் நடத்திருந்தாங்க இவங்கள மாணவர்கள் हिजरी हिजरी हिजरी है सदी में में नामर इबादत और हसना में भी अपने அம அவங்களுக்கு நிகர் வேறு பெறும் இல்லை என்ற அளவுக்கு அந்த காலத்துலயமான பெரும் உலமா படித்தா இதே போல தேர்ந்தான் انہوں نے خود اپنے درس کا قائد ہزارت سنگانے علم خود سہراختے ہیں آئے گا کنا کانا انہوں نے علم انہوں نے پیدا لوگ ان سے بطور خاص پہلے سننے بلدہ ماجہ اور پھر حدیث کی دوسری کتابوں کا جرس لیا کرتے ہیں انہوں نے صحیحہ نار کرن انگل اور کرن میں مانا سننے ابل ما جاواتا مولا پر درم پا حضرت پراہیم اس حدیث سے لے ஹீஸ் பிறபரியமான மட்டுமல்ல அதுக்கு பிறகு ஆரிசார் அல்லாவா அறிந்திருந்த இருந்து தெரியாது என்று இப்படி பல தலையங்கள்ல பெண்மணிகள் எப்படி முற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க सैयद अहमद शहीद रहमतुल्लाह अलैह काया सलीहान के अंदर इनमें ये लोग नाते से सीखरांगा इन वारिसिर वेन इनमें सैयद अहमद शहीद रहमतुल्लाह की हुमतुलोव उनका काया है 18 बाय दुनिया में बहुत कम लोग जो बेटे की जान के इम्तिहान में पूरे हुए और इसको मरने के लिए अपने हाथ से रुकते तो ना इतनी ताई मार गए உலகத்துக்கு மிக குறவாயிருப்பாங்க தன்னுடைய மகனை அல்லாஹருக்காக வேண்டிதாக அனுப்பக்கூடிய அவங்களுக்கும் இப்படியான காயத்தனும் அத்மாக்கான இவங்க அத்மான்னுடைய ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க மஞ்சுராமைய வாக்கிய மருத்துமா முசல்மானே ஜென்மு முஸ்லிம்களுக்கும் நமாஜ் பண்ற அவங்க தாயா கொண்டு கொண்டு கடையத்தை क्या आप सलाम सलाम सलाम सलाम तो तो जाने की इजाज़त ए, नहीं, सलाम सलाम नहीं आपने जब से से कहा बीबी तुम्हें जरूर से मगर मेरी மொத்த மெரி தரோ ரோக்க தாயா சொல்லக்கூடியவங்க அவனுக்கு ரொம்ப முகப்பத்த போக விட தயாரில்லாம இருந்த இவங்க சொன்னாங்க தாயார் உங்களுக்கு அகமதோட முகப்பத்தி இருக்கு என்ன போல முகப்பத்தீங்க நான் பெற்ற தாய் என்ன போல உங்களுக்கு முகப்பத்த இது தடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல இதுக்குள்ளே தருகக்கூடிய சமூகத்திலே ஜவ் ஐயா மகன் போயிட்டுவான் அல்லாக்கா நாம் லேக்கா அல்லவுடைய பேர சொல்லி மகர்ந்தார் பேருந்தும் ஆனா புறமுது காட்டில அப்படி புறமுது காட்டி வந்தீங்கன்னு சொன்னா முகத்தை நான் பார்க்கறேன் புறமுழு காட்டி வந்தீங்கன்னா நான் ஒரு முகத்தையும் பார்க்க அதுவோ நானே கே ரா மானே தீயோரா ஜெசி பண்ணா ஷிரூக்கிய மத்தபாடா நீத்து பயோ உங்க ரோக்க ோக்கோ இப்போ அப்ப தாயார் சொன்னாங்க எதிர்க்காம போகணும் அதே போல அவங்க சொன்னோட போகணும் முதல்ல அமுல்ஹாசன் அப்படியே வாலிதா சேர்ந்து ஆரம்பிக்கும் முதல்ல செய்ய அமுல்ஹாசன் அறிய நடைபெற சொன்னாலே குடும்பத்துல பெரியார் அவங்கள பத்தி எழுதுகிறாங்க அவங்களோட दो बहुत एक उम्मा तो नमाज के बारे में नहीं पढ़ ஏதாவதுதான் தூக்கமா இருந்தாலும் நீ எழுத்து தொலைவிட்டோம் ஒரு நமாஜ் படையின் போதும் இதே தடவை பதிலை நம்ம ஒரு மச்சி ஒரு திரு பிலாவத்திலேயே இதே போல சுக துணைக்காக வேண்டிடுவாங்க பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க அது பிறகு ஒரு ஆன ஒது தாலிய சபாத்திற்கு நூற்று கணக்கான சம்பவங்கள் எழுதி அந்த காலத்து பெண்மணிகள் எந்த அளவு ஆர்வத்தோடு இன்பு படித்தாங்க எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திகளை இம்முடைய வரையில் அறிஞாங்களுடைய வரையில எவ்வளவு முன் மாறியா அஸ்ரஃபாலி தானே சில அவங்கள ஒரு மூணு சம்பவங்கள் கண்ணியமானவர்கள் இந்த மூணு விஷயங்கள் அல்லாஹ் பகன குரான்ல என்னோட திருத்தக்கும் என்னோட முன்னேற்றத்துக்கும் என்னோட ஈரோலக வெற்றிக்கும் நபிமான உழை கூட சாரா முகமது நபி என்ன செய்தாங்க அல்லாவுடைய ஆய மக்கள் கூறினார் இதன் மூலமாக உறுதியான நம்பி அல்லாஹையா பார்த்து ஆசிய உறுதியான நம்பிக்கை இது கரண்ட் அந்த தியாகம் செய்யற இக்கலாசோட தியாகம் செய்யற அளவுக்கும் அந்த உள்ளத்துடைய பிரகாச மரியமாகும் அந்த இயக்கினுடைய கைபெற்றுந்தாகும் அந்த இயக்கினுடைய அளவுக்கு தான் அந்த உள்ளத்துடைய பிரகாச அளவுக்கு தான் வாழ்க்கையில தீன எடுப்பான் வாழ்க்கையில தீன எந்த அளவுக்கு எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் உலகத்தில் ஆதரத்துல சந்தோஷம் தியாகங்களை தெரியும் இந்த யக்கீன் அடைஞ்சு கொள்வது அந்த ஈமானோட உயிரோட்டம் உள்ள அமல்களை செய்யும் அந்த அமல்கள் அல்லாஹ்யத்தான சேவைகளை கற்றுக்கொண்டு கஷ்ட துன்பங்கள் இவர்த்தி அதை சொல்லுவாங்க எங்கடத்து உழைப்புடைய நோக்கம் அல்லாத்தான் கபூல் உண்மத்துடே துவாக்கள் அல்லா இருக்க வயது அவன் நேரடியா கேட்கிறாய் ஹயா தாயுத இருக்கு திருமண விஷயம் எ வீட்டு பள்ளி மாதிரி பக்குவமா வச்சுக்கொள்ள வீடுகள் ஒரு பகுதி பள்ளி மாதிரி பக்குவமாக நாங்கள் எல்லாருக்கும் தோல்வி செய்யணும் எல்லாம் ஒரு பாசியக்கூடிய இடம் பக்குவமா தான் அவங்களோட வீட்டில் ஒரு மேல ஒரு கமரா வரும் பிரபாகத்தான சந்திக்க விரும்புறாங்க பதி மேல பதி இவங்க காவல்கறி உத்தரவு பெண்களுக்கும் ஒழுக்கப்பட்ட அமைதியாக இப்பாச்சி இடத்துக்கு ஒரு இடம் வந்து தன்னுடைய பள்ளியின் பக்கம் எழுந்தார்கள் பள்ளியின் பக்கம் போட அவரத்த பக்குவரைய மன ஒருமையோட முழு கவனத்தோட எல்லா இடத்துல தொழில் சொல்லுவாங்க இஷ்கு நல்லா இருக்குமா தெரி கொள்ளோ தெரியாதே நினைக்கிற நிலைமையில தான் ஒரு கல்யாணம் ரெண்டு இடத்துல ஒரு முடி செஞ்சு கொள்ளையில இருந்தீங்க இந்த நிலைமைகள்ல இச்சகார சூழ்நாயகம் சொல்ல ஆளுநர் எந்தளவுன்களா கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னாண்டிய சூழத்துல படுத்தி கொடுத்தது சென்ற கொடுக்கலாம் எல்லா நேரத்தையும் வெறுமையா தான் சொன்னாங்க சரியான நேரம் எப்போ இரவு திறந்ததுக்கு தொழிலை தூங்குற சொன்னா இதற்கு கடைசி தொழில் திராவிக்கிறேன் சொல்லு அந்த இஷ்டகாரோடைய திவா இதெல்லாம் அந்த திவா ஒரு கூட சில உள்ளமா பெரியார் சொல்றாங்க மூணு முறையில திவாவும் மூணு கம்மிலா மூணு தூங்கும் சில நாளாக்களை பேசிருக்கின்ற விஷயத்துல அதுக்கு பிறகு தெளிவாக விளங்கப்படுத்த விஷயத்துல சைக்கிணியாக தெளிவாக விளங்கே முறை அலமினுடைய முன்னூறு முறை இதை ஓடிக்கொண்டு தூங்கினால மிகப் பெரியவந்திரா முன்னோக்கு சுண்ணத்தான முறை கொண்டு கால எழுந்த நிம்மதியா கயிறு கடை கரும்பு நெருப்பு புகார் தெரியப்படுவா நல்ல அப்ப அந்த கனவுல ஒரு விளக்கம் அதுதான் ஒரு தித்தக்காரா சேராரு அவருக்கு வெள்ள துடி உடுத்தவனே ரஹமதுல்ல அபு ஒர்ராஜ மானம் அவங்கதான் இந்த கனவு விஷயத்துல இமாம் அவங்களோட கிட்டாப் இருக்குது அந்த கிட்டாபுராங்க வெள்ளி தெரியுது மகள் ஆபிதா ஆலி ஆயுத ஆலி மாமன் ஆனா குடும்பத்துல ஒரு பக்கத்துல கொஞ்சம் தீன் குறவாய்கிறது கொஞ்சம் ஒரு கருத்தை வேறு நீங்க பேசப்படுறது மிக பொருத்தமான இடமா இல்ல இந்த பிள்ளைக்கு இதனால என்ன செய்ய குடும்பத்தை சமாளிக்க விஷயங்களை சொல்லப்பட்டது இன்ஜினியர் அவங்க கனவுல பாக்குறாங்க அவங்க ரெண்டு பக்கத்தாலே ஆடு பத்து ஆடு பத்து ரோட்டெல்லாம் அப்படியே போக வாகனத்துக்கும் போக எல்லாம் அப்படி இருந்தாங்க கணவ ஒரு ஆளு என்று சொல்ல சொன்ன சரியில்லை கருப்பும் கருப்பும் புகழ் விஷயம் அந்த திருமண விஷயத்த ஒரு நேரம் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய பிடிச்சாங்க ஒரு ஆளி அவரோட வாப்ப அப்படம்பா செய்ய முடிஞ்சு கொண்டு அநியாயம் இஷ்டா செஞ்சு ஒரு காரியம் செஞ்சவங்க தோல்வி அடையா செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சவங்க சைசர படம் பரும்ப மாதிரி நான் எச்ச பார்த்து எந்த அளவுக்கு வர மாட்டாது என்ன சொல்றீங்க வாகனத்தில் ஏறி நிக்கிறோம் போகவா வானமா போக வாணமான் மீனச்சி வராது நீ அதை குறைக்கி தந்திர யார எனக்கு ஒன்றும் படுவது ஏழு மணிக்கு தான் நீ பார்த்து சொல்லுவா நீ பாத்து குறைஞ்சி தந்திரியா எனக்கான ஏழு சொல்லிட்டு கல்வா ஒரு பக்கம் சாயின் சிக்கனம் எந்த பக்கம் சாயினோ கல்வ இந்த நாங்க பார்த்தோம் என்னோட ஜென்மாத்துல உதமா தெரிஞ்சுக்கோங்க முடிவெடுக்க ரொம்ப கஷ்டம் எல்லாருமே அபிராண்டல் அப்படியே தலைய கூடுச்சு அல்லிமா சொல்லி அல நீ தந்துரு நீயா தலை புறக்கி தந்துரு ஏழு முறை அந்த துவாரி செஞ்சுட்டு தான் முடிஞ்ச அவரு ஏழு ரோஜில கொஞ்சம் அப்படி கவனிச்சு இப்படி சொன்னாங்க அப்படி இசுகாராவுடைய அமலை நாங்க தொடர்பு இருக்கிறது வாழ்க்கையில பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு தெரியல மனித இசாரா செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சவங்க தோல்வி அடைய மாட்டார்கள் அவரை ஜெயின பிரதி எல்லாம் அவங்க நிக்கா விஷயம் வந்தது ஏற்கனவே ஒரு நிக்காசி இப்ப அடுத்த விஷயம் வந்து என்னுடைய நான் நிச்சயாரா செய்யாம ஒரு முடிவு தர மாட்டேன் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்து எல்லா இடத்துல முறையிட்டுக் கொண்டிருக்கிறாங்க நிச்சயாரா அங்கால அரவினக்கும் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு தங்கா நடக்கும் அல்லாஹாரி இவ்வளவு நேரடியாக ரொம்ப கொண்டு விஷயங்களை அப்ப இந்த அடிப்படையில தாவத்து தேர்ந்து கொண்டிருக்கிறது எங்களை வீடுகள்ல பொகான் ஒரு ஆணும் தொழுகிறது ஒரு ஆணும் காலமான செஞ்சு வாங்குகொள் இதை போல ஈமானிய விஷயங்களை உண்டாக்குற ஆண்கள் ஜீனுடைய மைதான வந்தாங்க இந்த அடிப்படையில இந்த அஞ்சு விஷயங்களை எங்கடைய வீடுகள் தான் சொன்னாங்க இது எங்க வீட்டுக்கும் வீட்டு வாரத்துக்குள்ள சொன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் தினம் படத்தான் தீனுக்கு மாத்தமான வீடா இருந்தாலும் கூட கொஞ்சம் நாளையில நமக்கு படிப்படியா படிப்படியா இது எங்க சூழல கொஞ்சம் சாரமாகத்தானோதிகள் மூணு லைன்ல எங்க சூழலை பாடுபடுத்த பிள்ளைகளை பாடுபடுத்தி பெண்களை பால்படுத்துகிறான் ஒன்று கல்வி கல்வியில பேர ரெண்டாவது சுகாதாரம் தொழில்நுட்பம் இது நான் எருங்க பெண் மாதிரியும் ஒரு கேமரா உடனே போட்டோன்னு அதே கையில் என்னென்ன வகையில சமுதாயம் அதிகமாயிட்டி எல்லாரும் பிள்ளைகளுடைய கண்பாடுதான் பிள்ளைகளுடைய பதிவுப்படுதா பிள்ளைகளோட ஒழுக்கம் படுதான் பெண்களுடைய வெக்கம் இல்லாம வீட்டிற்குரிய மூத்த மனிதர் அவங்கள கண்ணிய மரியாத அழகான சூழல் அப்ப செலவங்க சொல்றது அது பிரயோஜனம் இருக்கத்தானே செய்யுது பிரயோஜனம் இருக்கத்தானே செய்யுது ஒரு ஆண் சொல்றது சாராயம் குடிக்கல பிரி சாராயணகு சூரியாதம் இருக்குது பெரிய விபர ஆனா மன்னர்களுக்கு பிரோதனங்களும் இருக்குது மனிதர்களுக்கு இருக்குது விபரீதங்கள் இருக்குது அது பயங்கரமாகற அமெரிக்காவில் அறுபது இடங்கள் இருக்கிறது மார்க்கீதியாவது மனித ரீதியுடையது மனிதனுக்கு வழங்கப்படும் ஒரு காலத்தில் சிகரெட்ட ரோட்டு வழியை வீசி வீசி பழக்கிறது இப்போ கெஞ்சி கஞ்சி விட்டுருங்காலே விட்டுருந்தாலே உலக சரி விபரி எழுந்திருக்குது இப்போ அரபு நாடு வந்து பார்த்தா கல்வ சுட்டை சுற்றி போனீங்க கல் போல் தான் இந்த ஒருத்தர் வந்து பார்த்தா சேன் அதெல்லாம் போட்டு என்ன ஏன் விட்டுட்டு உனக்கு வீட்டுக்கு பேன் வாங்கலும் அது வாங்கலும் இவ்வளோ காசு போய் என்னென்ன வழிங்கல கையாட்டி இப்படி இப்படி எல்லாம் இருக்குது ஏ உனக்கு இவ்வளோ பெரு விபரிக்கு விட்டு ஏன் விட்டுல பழைக்கணுங்க ஓட்டில் வந்துட்டு அது மா நிலமையில ஆரம்பிச்சு அகமதுல அவங்க ஒரு முறையில் வந்து சொன்னாரு அதில் எப்ப கனவு கண்டாலும் சொன்னாரு மருவத்துல திருமணம் முடிக்கிறதுக்காக எட்டு கால செய்யறாரு கணவன் ஒரு அழகான ஆடு உணர்ந்து வீட்டுல கத்திக்கிற மாதிரி சொன்னா ஒரு சிறந்த குடும்பத்துல சிறந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணது ஒரு பெரியார் பால் தாரா நான் குடிக்கிறேன் என்ன அர்த்தன் அவர்கள் மூலமாக எளிமையான மரமும் குடும்பத்தில் பல் அப்படியே மாட்டில சொந்தக்காரங்க பாம்பு விரோதி எப்படி அந்த கணவுல ஒவ்வொரு வசதிக்கு ஒரு விளக்கம் ஒரு தோற்றம் இது நாங்கள் வீட்டில் வைக்கிற சாமான் போட்டிருந்தேன்னு ஏ என்ன கேட்டானு ரெண்டு கத்த கால ஒரே முன்ன பின்ன நாங்கள் சிந்திக்கவேண்டிக்குது உங்களுக்கு என்ன போட்டாய் நாங்க எங்களை வாப்போம் தொலையில பேணுகிறாங்க நாங்கள் சொல்லும் போது பள்ளியை பேசிட்டு வார்ப்போம் அசர் தொலைக்கு போனாங்க ரெண்டாவது காட்டும் ரெண்டாவது செஞ்சாலும் போன மாதிரி தலைய சேர்க்கல அப்படியே உண்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு குடும்பத்துக்கு உங்களோட வாப்பி மூத்தாயினு எங்கட பாப்பா சினிமா ஹாலு போனாங்க அப்படியே பார்த்துக்கொண்டு இந்த மாதிரி மூத்தாயிருக்கும் ிய மாணவர்களே இன்றைக்கு ஒவ்வொரு மூத்தாரவங்களும் சினிமா ஹாலில் தான் போட்டாங்க சினிமா ஹால் தானே மூத்தவங்க சினிமா ஹாலுதான் போட்டாங்க சொல்கிறதுனா ஒரு கட்டக்காரர் ஆகிய மாணவர்களே நாங்க லேட்டா நினைக்கப்படாது ஏ எல்லாரும் சேராங்க சிந்திக்கிறது இல்லை இன்றைக்கு இருக்கு கடைசி காலம் வரும் பொழுது நிறம் கொண்டு வந்தது கையில நெருப்பு தள்ள புத்தி நெருக்கொண்டிருக்கமா அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் எங்களை பிள்ளைகள் நாங்க எவ்வளவு நாள் மதுர சாப்பில் தலைப்பை செஞ்சாலும் வீட்டுடைய சூழல் சீராய்ந்தி குடம் ஏ பாதுகாப்பு அல்லா எங்களுக்கு இருவ செய்யு அழகாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆகிறது அவங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது எல்லா வகையான இன்பங்களை வந்து வச்சுக்கிறேன் இது நாங்க அனுபவிக்க வந்த இடம்ல இன்பமா இருக்க வேண்டிய இடம் அதனால நம்ம எல்லா என் விஷயத்துல உறுதியான முடிவு எடுக்கிறோம் எல்லாரும் அப்படின்னு எங்களுடைய அமல்களை பாடுபடுத்தக்கூடிய எங்களுடைய அழகான ஜீத சூழலை பாடாக கூடிய எந்த கருவியை நாங்க பாதிக்க ஜெகிந்திரன் சூழல் தலைவாயிட்டா முதலாவது பாதிக்கப்பட்டது பெண்களும் பிள்ளை பெண்களும் பிள்ளை இருந்த ரெண்டாவது என் கண்டி மாறுவதற்கு அப்படி இந்த யக்கையனுடைய சீர்பாடு படைக்கிறக்கூடிய சீராகிறது இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இல்லை கொண்டு பயனடையும் மதுரக்காக தோட்டா பாட இந்த துப்பாக்கி ஒரு துப்பாக்கியூடு இருந்தால்தான் அந்த தோட்டாவை வச்சு அந்த தோட்டாவுடைய சரியான சக்தியை பயனடைந்து கொண்டு அப்ப யசீன் இல்லாத இல்ல துப்பாக்கி தோட்டா தோட்டாக்கி துப்பாக்கி அப்ப இவங்களுக்காக தோட்டா சரியான சத்திய பயன்பாப சொல்வாங்க தாழ் ஈமான் சும்மா தாள் அது முதல்ல ஈமான் குறையும் பக்கம் அப்ப படிக்கிற நல்ல அமல் சேர்ந்து வயுக்திண்டி அவர்களை அல்லாத வஸ்துக்களை கொண்டு எங்கட சேவை நிறைவேறும் எங்கட கஷ்டங்கள் நீங்கிடும் நினைக்கிறானே இந்த நினைப்போல அசிங்கமானது அசுத்தமானது உலகத்த ஒரு பெண் கணவனை பார்த்து நீங்களும் தான் நீங்களும் நீங்களும் தான் சொல்றோம் எவ்வளவு அசிங்கமான ஆத்திரை போன நீங்களும் சென்ற ஆத்திரையா உள்ளத்துடைய பூச்சியளவு கடுதி உடனுடைய மனையளவு கடுமையுடன் பயக்க அபுல் அஹன் அஹ் ஒரு தூக்கியாலே பெருமை யாரும் உள்ளத்திற்குமோ சொருக்கம் நுழைய மாட்டார் உள்ளத்துடைய பெருமைகள் பத்து பெருமை தற்பெருமை பொறாமைற்ற கோபம் பெருமை தற்பெருமை பொறாது முகஸ்தி முறையற்ற கோபம் அஞ்சு இன்னொரு அடிகம் சாத்திரமாக்கை அதிகம் பேசு மாதை பண ஆசை பதவி ஆசை உலகம் இந்த பத்து பெரிய வியாத அடைஞ்சு கொள்றதுக்கு முன் அடைஞ்சு கொள்ளக்கூடிய எங்களிடத்துல இந்த பத்து தன்டா இந்த பெருமன்றது வாரது மோசமானது அவன் கிட்டே பண்ணிக்கிறான் அவன் போற முறை நா பள்ளிக்குவார் வீட்டுல இருக்குறாங்க எவ்வளவு கண்டிப்பா அப்படியே படுத்துறாங்க எல்லாரும் படுத்துக்கான பெருவார யாருட்ட எட்டு வாசல்க்கு பெருமை பெருமைக்கு எட்டு வாரம் அது வாழ்க்கை கா அழகு திறமை அறிவும் அமல்ணமும் கொடை மனைவி மக்கள் இந்த எட்டு வாசலாக திரும்ப அவர் என்ன மகசார் என் மருத்தா நாம நடக்கிறேன் தனியாக ஒன்றை ஒரு பதம் கிடையா பணத்திலே கொஞ்சம் வேகமா பெருமை அபிவாதிபா ரஹமது சொல்றாங்க இருந்து எல்லாத்தில ஒரு பக்குவத்தை பெரிய ஒரு பணிவை நான் உண்டாக்கி இல்லைன்னு சொன்னா என்ன அறிவால வரக்கூடிய பெருமையாலையும் நான் நாசமாக சைத்தான இப்படிப்பட்ட வழக்கான பாகம் எந்தாலும் மலக்கல் இவளை பாதை பார்த்து குபிணிக்கு வேண்டிய ஆள் இல்லை எங்கோட உபடி மலக்கல் கொடுக்கக்கூடிய அதுருந்து இந்த சேட்டான்தான் எல்லார வழி எடுக்கிற வலி எடுக்கிறாரு சேத்தானுங்க சொன்னாங்க அவன்கிட்ட நல்ல அவன் ஆனா அவரை காட்டி நான்தான் நல்ல அதை நான் தான் நான் இவ்வளவு பழைய ஆயக்கான விவாதிச்சா இவ்வளவு பெரிய அறிவாதி மலச்சல் புஸ்தா உதாரணம் சொல்றாங்க மகனே உங்களோட முகத்துல இன்பட வெளிச்ச வருவதே பாவத்தை கொண்டு ஊத்து போட்டு வெளிச்சக்கம் அது பாய்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாங்க இல்ல வெளியங்கமான பெரிய பெரிய காதல் பெரிய பெரிய சக்கரத்தில் கூடிய கிறிஸ்தவ வெளிச்சு சொல்றே வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு வார பக்குவமா அலமது இல்ல இன்னொரு கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒழுக்கமா உட்காந்து சேத்தத்தோட ஆர்வத்தோட கார் நாளா ஊசிய முடித்தேன் மாறிழு கவன முழு சேர்க்க வெளிச்சு சொல்றாங்க உள்ள நிச்சப்பூர் இந்த வீட்டை எட்டி பாக்கிறேன் அடுத்த பக்கம் பார்த்தா புராணனாய் தந்து கொண்டு ஒரே ஒருத்தமும் எதுக்கு தெரியும் அதனால இந்த தன்மைகள் எங்கள்ட்ட வந்துடாம ரொம்ப கவனமா இருக்கு அதுக்கான தலைமையினால அதுக்காகத்தான் அடிக்கடிங்க ஆண்கள் மதிரசாக்கள்ல கூட இப்ப இந்த முதாக்கிராக்கள் செய்யப்படணும் அல்லாவுடைய தொருபுள் சீராக்கப்படணும் என்ற தேவை குணரப்படும் இன்னொன்னு சொன்ன இன்மைய பெருந்த சில வெறும் அறிவத்தொண்டு மட்டும் ஒரு மனிதன் வேறு அடைஞ்சிருவாங்க அல்லாட படத்திலே ஆகத்தவன் ஆயிடுவான் முதலாவது மிகப்பெரிய அறிவாளி ஆனா அவரு ஆடு மேச்சர இடையரா இருந்தவர் அருள் முன்னேற நீங்களும் அடிம கேட்டா இவ்வளவு பெரிய அழைச்சுட்டீங்க எப்படி கிடைச்சது சொன்னாங்களா முதலாவது பொய் சொல்ல செண்டாவது அமான பாதுகாது மீன் பேச்சு நான் ரொம்ப யோசிச்சுடா இந்த மூணு வசூலை வரக்கட்டாலதான் இயல்பு கிடைக்கும் ஒரு மனிதர் குறைய உலகப்பட்டு குறைந்தவராகவும் அவருக்கு உயர்ந்த அறிவு போடப்படுகிறது இந்த ஹிக்மத் சொல்லக்கூடிய நுண்ண அறிவும் பிரயோஜனமான அறிவு அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவருக்கு நெருங்கவும் அவனுக்கு அடிசிலே கடினம் உடம்புல தோறும் வாழ்க்கையில தீமாலா பேசி பேசி பேசினதுனாலதான் இந்த மூணு உண்டாக்கு உள்ளத்துல கடினம் உடம்புல தோறும் வாழ்க்கையில பரப்பு சொல்றாங்க இந்த மூணு விஷயத்த பேரினால்தான் ஆத்மீக வாழ்க்கையில முன்னேற்றப்படுவோம் தனியாட்சி தனியாக தனிய அழுகுடல் படச்சரப்போட தணிக்கிறதுல இன்னும் அந்த லபித்து இங்க கொடுக்கப்படுறதுக்கு நபி அவர்களுக்கு தனிவே விருப்பமாக்கப்பட்டது தனிவே வெறுப்பமாக்கப்பட்டது தனியே ஹிராப்போடு தனியே தனிமையை நேசிக்கிறது தனியார் நேரத்தில் கைகாலத்தானே வேலை செய்யணும் கார ஓட்டி வாகனம் ஓட்டி போட்டீங்க கைகால தானே சும்மா தானே அதிகமா மிகப்பெரிய கல்முறை பக்குவம் அதிகம் ஓதுறதுனால ஈமான் அதிகம் இசை பாரு அதிகமா சேர்த்தாலும் கவலை போகும் சேவை மறைமுக செலவாக்க அருக போவதற்கு பத்திரம் கண்மணியா நம்பி அவனுக்கு கலவை காணக்கூடிய பாக்கெட்டி பேணி அதிகமா செலவாக்குன்னா அதிகமா நம்பி அவளை காணக்கூடிய பாக்கெட்ட வளாகுவா அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது வியாதிக்கு மருந்து மனக்கவலை நீங்க இருக்கு ஆயிரம் கொண்டா கடன் பிரச்சனை கூட நீங்க ஆனாம போனோம்னு கிடைச்சு எது வேறையுமே அப்படின் வான ஓடிவலே ஓடிமனி கடலு காதுகொண்டே ஓடிமுடி எல்லா பாக்கி கிடையாது அப்போ வார நேரம் ஒன்று இந்த நாலு வகையாக சிறப்பிங்க அப்போ எல்லா நேரத்தையும் நிகழ்ச்சியாக கொடுக்கலாமா அது எங்களோட ஒரு மூச்சு கூட அல்லாமல் நிக்கிற இல்லாமல் போகாம ஒரு விக்கு அதுக்கு சொல்லுவாங்க பாத்தேன் அந்த பாறை மூச்சு வேலை பாராட்ட அது மாதிரியாக அந்த காலத்தில் ஒரு மனிதர் காற்று என்ன அல்லா ஊ அசை இந்த தத்துவம் வெளியே வராமல் மூச்சால சொல்லலாம் இதே வெறும் மட்டும் ஒரு பெண்மணி கூட பயிற்சி இருந்தாங்க அவங்க தூக்கம் ஆனா மூச்சு அல்ல மூணு வஸ்துகள் அல்லாஹத்தாலும் அல்லாஹத்தாலுடைய கொஞ்ச பொருத்தமும் மிகப்பெரிய அப்பருடைய மந்திரத்துகள் அல்லாவுடைய துறப்பும் பூஜையாகி நாங்கள் தன்னுடைய எல்லாரோட மோசமான நினைக்கிறேன் தாழ்வான நினைக்கிறேன் எங்களுடைய மூச்சுகளை அதிக மணிகமாக அல்லா வந்து ஆகிடுவாங்க அகமதுல்ல கடைசி வரைக்கும் அசர் தொலைகிறேன் எந்த அளவு அன்பா சேவாகனா பக்கத்தில் உத்ராமியோட கல்வி அறை அந்த அளவுக்கு சில மதுரை தாக்கலில் சொன்னாங்க அதுல எங்களோட மதுரை சாவில கொஞ்சம் திக்ரு பத்தியாவுண்டியில இணைச்சால்தான் போய் என்னோட பிள்ளைகளுக்கு மத்தியில கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மைகள் வரும் எதிராசன விஷயம் அந்த அத விஷயங்கள் அமல்கள்ல ஒரு வகையான பொதுபோக்கமைப்பு இப்படி விஷயங்கள் வரும் அப்போ லக்கராமச்சாரி சொன்னாங்க இந்த மதுரை சாக்கல்ல ஒரு ஸ்டைப் அப்படி ஒரு பயிற்சி சார் மகிழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது நல்ல ஒரு பக்குவம் வரும் மாற்றம் அப்படின்னா மூன்று விதயம் தவத்தின் மூலமாக மூலமாக அல்லாவுடைய முகம் பட்டு அல்லாவுத்தால் அவருடைய சன்னிதானத்துல பணி கொள்ளக்கூடிய மிக மோசம் அசிரமணியை தானவீராட் சொல்றாங்க நான் ஒரு காட்டுற பாட்டு கூட இவரை காட்டேன் நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன தெரியும் ஒருவேற அல்லாவது இந்த மண்ணு இதாயத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு ஜீருடைய தாயி ஆயிருக்கும் மிகப்பெரிய தம்பு கவுல ஒரு ஆயிரம் ஏன் ஆள் என்னாமோ என்ன மூச்சு வருமோ காதலை பார்த்த கூட பனி போய் தூக்கி வீசிட்டு தள்ளிட்டு வந்து ரெண்ட காத்தவங்க உட பாதையில வந்து நல்ல மக்கள் நல்ல பனிசு படிவடை செய்யக்கூடிய பார்க்க எனக்கு தந்தையை ஆள் அனுப்பி கொடுத்து சில பேர் பதினொரு மணி பேர் பனிண்ட்றாங்களை தான் பெருமை நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்ப படிச்சு ஆளை பிடிக்கலாம் எல்லாம் உலகத்திலேயே பெரிய அறிவாறு தான் இவ்வளவு பெரிய முக்கியம் பெருமையோட இன்பு வரும் மனிதர்கள் நதியுடைய வாரிசாகத்துக்கு பதிவாக சேத்தான வார்த்தை அதனால இந்த விஷயத்துல நாங்க கவனமா இருந்து கொள்ளணும் எங்கள்கிட்ட இந்த இன்பின் காரணமாக பெருமைத்தனங்கள் பெருமை பெருமைத்தனம் கனிவுண்டாகும் பயம் உண்டாகும் இல்பு கற்றுயமான அடுத்ததாக இந்த சங்காள இல்புடைய சந்தர்ப்பம் முத அங்க ரெண்டு உழைப்ப முற்படுத்தித்தான் மூணாவது ஆசம் எலுமுடிய உழைப்படுத்த ரெண்டு பேருந்தாத்தான் இந்த எலும்பு பயன்படுத்தி இந்த எலுமூடைய விஷயம் அப்ப நாங்க ஆசைப்பட வேண்டிக்கு எலும்பு எங்களுக்கு இந்த பிரகாசத்தோட கிடையாது அதுக்கு ரெண்டு விஷயம் ஆகுது கொண்டு அததி ரெண்டா சினிமத்து அதிமத்து தான் அதிக போட்டு அப்துமா ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகமத்தா நடந்துவோம் நான் சொல்ல முடியாது தண்ணி கொண்டு வச்சாத்து நேரம் அவங்கள போல அழகா தப்தீர் செய்யக்கூடியவங்க இருக்கும் கைசு முப்பத்தி அனைத்து தப்தீருடைய மக்களுக்கும் தலைவர் யாரு அப்துல்ல நம்பர் எங்கால கிடைச்சது எப்படி கிடைச்சதுலேயே செஞ்சு செஞ்சு ஒரு நாள் துணைக்கு நீங்க அல்லாவுடைய பெரியாது அப்ப எம் அதும் தெரியும் ஒரு நாள் நீ ீங்க சொன்னாங்க உலமாக்களோடு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை கட்டளையிடப்பட்டேன் வெங்கியமா நடந்து கொண்டு கட்டையிடப்பட்டது அதிசயம் அப்போ பேசாம ஆனா அந்த நல்ல கால போது கொண்டதுக்கு பிறகு அவசரமாக அதுல அது நபர்கள் அவங்கள கையெடுத்து மோந்து கொண்டு சொன்னாங்க சூழ்நாட குடும்பத்தோட இப்படித்தான் நடந்து கொள்ளணும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க மாவட்ட மண்மன்ற இல்லா அப்படின்னு அடைஞ்சவங்க எல்லாம் அடைஞ்சாங்க தங்கை மரியாதை இழந்தவர்கள் இழந்தாங்க சங்கை மரியாதை கைகள் மாணவர்கள் ஆனா நல்லா படிக்கிறத நேரம் சொல்ல மாட்டான் சரியான விவேகம் ஆனா கல்வெட்டு இன்னொரு விவையே அவனு அவ்வளவு கொடுத்தாலும் ஏற முக்கு மாடு ஆனா உள்ளத்தில் சரியான இறக்கு எனக்கு சரியான செது சரியான பணி நேரத்தை வீணாக்க மாட்டால் சரியான முயற்சிப்பாடு ஆனால் விலங்கு இருந்த பாடுதான் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாங்கள் அவதானித்தும் கடைசி செஞ்சு விட்டு அந்த விவேசியாக படித்து படித்து கடைசி ஆனால் அவங்களோட மூலப்பழுதாகி மனித அமைப்பு பழுதாகி இன்னைக்கு மெட்ராஸில் போக்குவரத்து கலந்து ஆனா இந்த மாணவர் கதேசி நேரத்தில் அல்லா வாங்க சுரங்க ஒரு பெரிய மந்திர சாவுக்கு அப்ப அதை சிதம்பரத்த வலிக்கு ரொம்ப அத்தியாவசியம் சொல்றாங்க கிதாப் போகிறவங்க நாலு வேலை செஞ்சு கொள்ளணும் அந்த கிதாபுல படிக்க முந்தி அத முத்தாலாக பார்த்துட்டு போவோம் என்ன படிக்கிறோம் பாடம் நடக்கும் பொழுது கவனமாக அவதானிக்கும் மூணாவது படித்த பாடத்தை நீக்கும் சாபா சாபாக்கம் சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் முக்கியமான சொல்லிட்டு போவாங்க அது கூட நாங்கள் தான் எங்களுக்கு மத்தியில் உண்டாக்குறோம் அது அது அது அது அது மரத்தில் வேறு ஒன்ற மாதிரி எங்கள் உள்ள பதிக்கும் நாலாவது ஒவ்வொரு நேரம் தலைங்க சாமார் வர அந்த நேரங்களில் எங்களை பழைய நாங்கள் அவரை காலத்தில் அதில் தவங்க அது மாதிரி பேசிடுவோம் அப்துல் கலாமா இருக்கான் நாங்கள் முடியலாம் முடிவுனு பேசி அதேத்த ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து பாடங்களை வீட்டு கொடுக்கணும் பதே பாதை அதில் திடீர்னு அப்துல்வாங்க சரியான சந்தோஷப்படுவோம் இப்படி இல்லையா இருக்கும் இப்படி அல்லையா இருக்கும் சரியான சந்தோஷப்படுவாங்க சரியான சத்துவர்கள் நான் ாலும் அடுத்த அத்தியாவசிய அடுத்த இந்த நாலு விஷயத்தை செஞ்சு கொண்டாங்க எவ்வளவுதான் தலஹீனமான மாணவராயிருந்தாலும் காலப்போக்கில் மிக திறமையான மாணவராக இப்ப நடத்தக்கூடிய மிக திறமையான மாணவ ஆயுவமாக ஆயுள்வாழ் நாம் கரைஞ்சிருக்கோம் இந்த நாளில் அடுத்தது ஒரு பெரிய சேவைகளை இன்னும் படிக்கிறவங்களுக்கு ஞாக நெல் நாலு விஷயம் ஞாபகத்தை பாவம் செய்வது வீண் மூணாவது குடும்பத்தை மறக்கிறது அதான் கூறமான யாரும் போறவங்க ரத்தம் ரத்தம் குடுக்கும் ராசியம் வராது அதை குடுத்து கொடுத்திருந்தா நல்லா நல்லா குடிச்ச உருவா யாரும் ரசத்துல ராசி இனி எங்களுக்கு பெண்களுக்கு இப்ப ஞாபக சக்தி அதிகமா பச்சை தண்ணியில சேம்பான் கலந்து முடியும் சின்ன பிள்ளைங்க சரிய்கோப்பையில கலந்து எல்லாரும் கொடுக்கணும் சின்ன பிள்ளை கூட கொஞ்சம் சேம்பானியம் வச்சு மோசம் தரு ரெண்டாவது காணிக முந்திரப்பன் எல்லாம் இழுவது வெறும் வயசுல சாப்பிட்டா நல்லா ஞாபகம் போகும் இது நாங்க நினைஞ்சு ஒன்று அதுல கொஞ்சம் கல்காண்ட் வைச்சாங்க சீனி வச்சு வயது காணப்பில இந்த வெள்ளை சீனிங் கச்சல் சீனிங்கன்னு இதை பயங்கரமான கெமிக்கல் போட்டு தான் நல்லா காசை கொடுத்து நோயை வாங்கணும் அதை பலத்தை தானே மூட்டல் தான் வடிக்கிறது எழுந்து கொடுதான் ஆசலுக்கு மூட்டு வெடிக்கு முழை காலில் குழு ஒன்று போகிறாங்க அந்த கெமிக்கலில் சாப்பாடு சீனில் போட்டு தவிக்கான நல்லது அவங்களுக்கு பாலில் தேனை தான் பாலில் தேனை ரெண்டாவது மாதத்தில் மூணு நாள் தேனை புள்ளங்காய் நக்கி சாப்பிட்டா அப்படியே பார்த்தேன் பெரிய நோய் ஒன்றும் மூணு நாள் ஜமாதிரி போவாங்க ஆய்வு கொடுத்துக்கொண்டா பழமையாக சொல்லிட்டு போவேன் ஜமாத போறோம் நாளைக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் போல கரைஞ்சிது மூத்த தேவையில் எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடுலான்னு சொன்னா அந்த ஒத்தமல்லிய மாதிரி அழிச்சு ரெண்டு நேரம் தேம்பான கலந்துடும் எல்லாமே எமெரிக்கால கண்டு அப்ப எங்களை டிரைவர் மருந்து செஞ்சு செஞ்சு செஞ்சு களைச்சு போயிருக்கோம் ஒரு வருஷன் குடிச்சு எப்படி இருந்து அஞ்சு மாதிரி ஒரு நாள் கூட கலாச்சார சுண்ணத்தான மருந்து நாட்டு மருந்து அவசரப்பட டக்குன்னா குளிர்ச்சியை போட்டதே டக்குன்னு தலைவலி போகணும் ஆனா விளாண்டு அங்கால உடஞ்சிட்டு போகும்போது பாதிச்சு வந்த அந்த வியாதில வேறே வியாதில வேறே அப்படித்தான் மருந்து குடும்ப நிலையில பணம் பிள்ளைகளுக்கு நீங்க ரெண்டு அதே பாத்தீங்கன்னா தூங்கம் டப்பஞ்சீரன் தூங்கம் கொஞ்சம் போல கலந்து காலையில தேன்பாடு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்கள் அருவியாட்டு வழிமுறைகே ரொம்ப லேசானது ரொம்ப பூர்த்தியானது ரொம்ப அழக அப்படிங்க மறந்து சொன்ன சொன்னீங்க வா என்ன மறந்துனாடி முழு ஆயுள்ளவாழ முழு நோய்க்கும் ஏ நோய் அனுப்புறது யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை ஒரு நூல அளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அப்ப என்ன காற்று வந்தது அப்ப என் தலையில் வந்தது நன்றி வெச்சமாச்சி அப்ப நான் தான் அந்நாயம் செஞ்சுக்க போது நாங்க அவர்களுக்கு அந்நாயம் செய்யல அவங்க தான் பாவங்களை செஞ்சு செஞ்சு தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டார்கள் அது ரொம்ப நிறைய இருந்தது என்ன கஷ்டம் தலைவரி வந்தா தலை புரிஞ்சுது அவர்களை செய்யும் நாம் அவர்களை அழிக்க மாட்டோம் சந்திரகாசரா சொல்லுது நாற்பது அது சரி வருது இந்த நாற்பது நோய் காலத்துல ஓதிக்கொண்டா சுகம் தாரந்தா பாவங்களை மன்னிச்ச அல்லதோ அப்படி மூத்துல செய்ய வேண்டிய மழை பெற்ற நாற்பது நேரத்தில் பெரிய பாய் என்ன இருக்கோம் வருது அனுப்பி அப்படியே கல்ல சூட் பண்ணி கத்தோட வெளியே சொன்னாங்க அருமை நதி எங்களுக்கு இரக்கமான நதி எங்களுக்கு எங்கள அவங்கள வயசு ரொம்ப உங்களோட வீட்டு ஊர் பக்கத்துல குடும்ப வறுமையா நீங்க மனம் கணக்கருக்கு ஒன்னு லட்சம் கொடுக்குற லேசு ஏழை பணிக்கு ஐயாயிரம் கொடுக்கறது மனம் திறந்து கொடுக்கும் நீங்க சில நாட்களாக வேகமா திருநீர்த்து அவங்க எல்லா இது மாதிரி அவங்க மா தோணி இருந்தாரு அந்த ஆபரேஷன் மருந்து ஒரு டொக்டர் கேட்டாரு பெரிய சீனா டாக்டர் சீனா டாக்டர் இருக்கிறாரே டோக்டர் அமீ மத கிளம்ப சேர்ந்த டொக்டரே ஒரு மருந்தான் செய் முல்லை என்ன அந்த உதச்சமுள்ள இணைக்கிறவன் தான் அவன் தெரியும் ஒரு தலை புரிஞ்சதுல ஒரு தையலகும் ஒரு மருந்த தடக்கும் அந்த கிழிஞ்ச தலை இணைக்கிற யாரு அவன் தான் தெரியிருக்கும் அவனுக்கு தெரியா சிறந்த மருந்து அச்சிக்க முடியாத மருந்து கியாமத்து வரைக்கும் மாறாத மருந்து சொல்றது அனுடைய அங்கத்து பேரு சத்யலா சந்த மருந்து கியாமத்து இந்தியாவில கடுமையா காற்றல் நானூத்தி அகமதுல தேவையோ ஆரம்பித்தாங்க எவனுக்கு ஈமானிச்சோ யாருக்கு அந்த நேரத்துல காற்றுக்காரன் குளிக்கும் சொல்றதே நீ தற்கொலை செஞ்சு கொண்டு சூழ்நாயசராச அவங்க சிறந்த வைத்தறிச்சு மேல பேச்சு கிடையாது அவங்களோட பேச்சுக்கு மேல யாராவது பேசினா சொன்னா அவசரமா நாலாவது மருந்து அப்படியா இந்த மருந்து தலை வருலான் தேவை தொள்ளாயிரம் முப்பது என்ன பயங்கர தலைவனா இருந்தாலும் குழந்தை கடத்த தாய்மார்களுக்கு கணிக்க ஈச்சம்பளத்தை கிடையாது இன்னைக்கு அவரோட குடும்பங்கள்ல எல்லாம் கருத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா விவாதிமோ இதே ஒரு சிக்கிர பண்ணப்பட்டுக் கொண்டு பயணி போயினாலுக்கு உண்டு சார் அமித்ஷா செய்யப்பட்டு குழந்தை கிடைக்கிற விஷயத்தை கூட லேசான முறையில் சின்ன விஷயம் பாத்திமா நாயே சின்ன வாயு பாத்திமனாயுட மகள் போது பேசுவாங்க கிராமத்துக்கு சொல்லுங்க கூட்டாளிக்கு அப்படி பிள்ளை கிடைச்சு அனுப்புறம்சுத்தமான மனைமா உலகத்துல ஆகிறது அப்படியோ அப்படி தரம் புரிஞ்ச வேலை உண்டாரு எங்கட வீட்டு உங்களோட வீட்டுக்கு உங்களோட வீட்டு வீட்டுக்கு வந்தா அப்படி அப்படி மானம் போறது கஷ்டமான வேலை சாதாரண விஷயத்த வச்சு ஒரு குழந்த தாய்ல நாலு வருஷங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு அதுக்கு எனையோ சம்பவங்களை அமைப்புல கிடைச்ச குழந்தை ராமதாங்க அஜிதான் பன்னெண்டு வருஷத்துல கிடைச்சது மூணு குழந்தைய வருஷம் மாளிகை ராமதா அதே கிட்டா எழுதிக்குது ஒருவர் வந்து அதர நாட்டு வருஷமா கற்பினியாரு கூட தாய்க்கா துவா செய்றாங்க கொஞ்சம் நேரம் ஓடி வந்தாரு வீட்டுக்கு போனாரு பல்லு மனசை புனிதம் கொண்டு அப்ப எங்களை பயன்படுத்தாட்ட பொழுது மருத்துவம் தெரியாதவர்கள் எங்க பெண்மணியன் புராணம் கொண்டு வைக்கணும் நிகழ்ச்சி கொண்டிருக்கணும் துபாவும் அங்க சாதாரணமா எங்களுடைய ஒரு பெண்மணி தான் கொஞ்சம் தைரியமான பெண் அத்துவ ஒரு பெண் மாணி இருக்கிறாங்க அவங்க முஸ்லிமான கிடைத்த குழந்தை அவங்களே மாறுவாங்க அவளவு காலத்துல விவசாயத்துக்கு அப்போ போன பெண்மாணி கிடைத்த குழந்தை கூடிய கூடுவாரு கத்தி இடத்துல குழந்தை இளைஞர் குழந்தைங்க பிரச்சனை இல்ல எடுத்துக்கோ குழந்தை கலைஞர் குழந்தைங்க நம்பி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சு கொள்ள முறா இருந்து தவாரம் செஞ்சுக்கணும் மற்ற காரங்களும் கண்ணியமானவர்கள் துவா செய்யும் நல்லா இருக்கு அதிகமா அது அந்நியங்கள் செய்ய பண்றாங்க நிலைமைகள் மாறி எப்படி நாங்க இந்த இஸ்லாமிய ஸ்கூல் அமைப்பு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு அழகான அனுப்பிக்கிறோம் எங்க வைத்தியலை வைத்திய பெண்மணிகளுக்கு இஸ்லாமிய வைத்திய அமைப்புல அழகான ஒரு கண்ணியமான சூழல்லுடைய சூழல்ல விவாதித்து சூழல்ல பாத்திமாள தலைமாற்ற சொன்னாங்க ஆயிரத்தில புரிஞ்சியோருக்கும் ஆயிரத்தில புரிஞ்சியோட ஐம்பத்தி முள்ளாயிரத்தி வருங்க து என்ன குழந்தைகளை கொஞ்சம் சிரமமா இருக்கு மூணு ஆயத்த சொன்னாங்க இந்த மூணு ஆயத்தை எழுதி அதை கரைச்சி குன்கூடுமோ தாயுட வயதை கொடுத்து அழகான வலி லேசான வழி அன்புணருடைய குணத்தங்களுக்கு உருவாக்கணும் அழகான ஒரு கத்தி சிறகலே தந்திரி ஒளைச்சரலி அப்படியே உக்குலத்த பிள்ளை இதை இருபத்தோரு மூணு ஓடி கூட நல்லா ஞாபகம் தூங்க உந்தி ஓடி கொண்டால நல்லா சுரத்தில் பக்கராவுடைய பதினோரு முப்படித்துள்ள ரெண்டாயிர வரைக்கும் நில்லாயிரு அப்படியே மஞ்சள் இருக்குன்னா பாடமாக்கினே அவரையும் குடும்பத்தையும் சேத்தான அல்லாஹால பார்ப்போம் அதே போல கித்தாபுகளை எடுக்கும் பொழுது மூணாம் நலிமொழி அதன் சொல்ல ஒரு ஆணையோ ஒரு கித்தாபையோ தாலிங்லா இருக்கும் பொழுது கூட பரவாயில்ல எத்தனை எழுதோ இது ஜாமத்தில் எத்தனை எழுத்து எழுதப்படுமோ அத்தனை எழுத்துக்கள் எண்ணிக்கையாலும் அப்படின்னு சொன்ன உடனே அதுல தந்திருக்கேன் பதிமூணு பதிமூணு ஏடு இருக்குது கடந்த பறக்கான் பாதுகாப்பு ஏடுகள் இருக்குது போட்டோ காப்பி அடிச்சு லெமினேட் பண்ணுறேன் தாய் கிழக்கு வரைக்கும் அப்படியே இங்கிலீஷ்ல இருந்து இருக்குது தமிழ் அதை விட்டுக்கொள்ளுமா அமைச்சு எடுத்துக்கு பஞ்சாறு முறையில அது செய்ய பற்றிக்கு அதை விட்டுக்கொள்ளுமா ஒராட்டி தான் ஒரு மகிச்சு எங்களுக்கு அந்த எலும்பு கழிச்சு போட்டு தேவையான இன்னும் அடிக்கூடியவர்களுக்கு தேவையானது இந்த வகையில் இந்த சொன்ன விஷயங்கள் அதிகமா சொன்ன விஷயங்கள் அது கொஞ்சம் பெரிய வேண்டுமானே பெரிய அது பெரிய டைப்பு அதை அதை அடித்து எங்களை சொன்னா அதை அடிக்கிறது பார்த்து பார்த்து பார்த்து பார்க்கலாம் இது சொல்லப்படுற விளாக்கெல்லாம் தான் வெண்ணியமானவர்களே அப்படி இந்த மூணு வகையான முயற்சி தாவத்தின் மூலமாக யசிச்சு அதிப்பின் மூலமா அல்லா ரொம்ப அல்லா உட்கிற முகப்பத்து கிடைக்கிறது எங்களுக்கு இந்த பெருமை இந்த அசிங்கமான குணங்கள் நீங்கி அழகான பணிவு எங்களுக்கு அதுக்கு பிறகு இந்த பசுத்தமான உள்ளத்துல நாங்க உள்ளத்தோட நாங்க குரான ஹபிசுல இருந்த கத்துக்கிறோம் நாங்களும் ஒரு வழிகாட்டியா குடும்பங்கள் ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்தாண்டுகள் ஏற்பட்ட விஷயத்தாங்க வகையில் அலாம் அதுதி மருத நகி வஜர தாஃபி மாசி அலாமி தன கதமா அஸ்நாணி يا اول الاولين ويا اخر العصر ويا ميعاد الكفيل يا راحمي فضائي يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ربنا ويا سيدنا ويا مولاي فرغمتنا ابي صلى على النبي عليه الصلاه والسلام وعلى اله وصحبه بات السلام பலாஸா இலல் லகியா ய ரஹ்மனு ரஹிம் வல் மலாத்து தல் ஃகரி அல் மக்துல் வக்ஊலா பில் ஈமான் வலக்ன மனா இன் தக்ரூஃ ரஹீம் தப்னா இன் தக்ரூஃ ரஹீம் ய ரஹ்மத்து ரஹீம் ய அர்ஹம ரஹீம் ய அர்ஹம ரஹீம் ய ரஹ்ம ரஹீம் لا وبقسمنا من خشيه جماعته بيننا وبين ما بقيته فمن فاتكم فما تبلغون به الجنه ومن اليقين ما تهبل به علينا مصائب الدنيا همت الى اسماء الى وابطالنا وقوتنا ما اهيتنا واجعل هو الوارث لنا واجعل صارنا لا من غلمنا وانصرنا علمن اعدانا اللهم لا تجعل مصيبه اطيبي لنا ولا تجعل دنيا اكبر همنا ولا مبلغ علمنا فلا تسلط علينا من لا يرحمنا يا رحمن يا رحيم يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين لا اله الا الله الحي القيوم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك مجبات رحمتك وآزائي مذفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اسم لا تدأ لنا زنبا إلا غفرتا ولا حمما إلا فردتا ولا لا قليتها ويسرتها يا أرحم الراحيمين يا أرحم الراحيمين يا أرحم الراحيمين سابره ما لئه سبرا لئك سبرا لأيه கடலுக்கு ஆட்சியை ஆகிய கண் சிம்புணத்திலே கடலை படைத்தனையா இங்கு இறக்கமானவன் யார் என் தாயங்கள் இறக்கமானவன் ஆகும் அவங்க குற்றமுறை நிறைந்தவர்கள சந்தேகத்திலேயா ஒரு சுற்ற குறைகளை நாங்கள் ஏற்றி போவோம் அப்படியே உமத்தின் மீது இறக்கப்படுவாயா உமத்தின் மீது கருந்தை காட்டுவாயா உம்மத்தின் மீது கருந்தை காட்டுவாயா உம்மத்தின் மீது கருந்தை காட்டுவாயா திருப்பியிலான மரண உனது பேரை கப்பாறாய்கிறையா எங்களை மன்னிக்கத்தான் கப்பா என்று தெரிஞ்சுக்கிறாயா உனது பேரை சத்தார் ஆகியதே ஆகும் ஒரு குறைகளை மறைக்கத்தான் சத்தார்க்கு தெரிஞ்சுக்கிறாயா கே மூழ்ச்சி அடையவே சேர்த்தான் கோப்படுவானே ஆகலாம் உனக்கு எந்த நஷ்டம் இல்லையா நீங்களை மன்னிக்க சேர்த்தான் சந்தோஷப்படுவோம் ஆகலாம் திருப்பி நாயன் என்னுடைய அன்பு நதியை யாரால் சந்தோஷப்படுத்த இருப்பாயாக புத்தகங்களை மன்னித்தருவாயாக உன்னுடைய பாவங்களை பொறுத்தருவாயாக அப்படியே பாவங்களை பொறுத்தரங்குவாயாக அல்ல கல்லையும் மண்ணையும் மணங்க மக்களுக்கு முன்னால் களிமா சொன்ன மக்களை கேவலப்படுத்திடாதே ஆலா களிமா சொன்ன மக்களை கேவலப்படுத்திடையே ஆலா களிமா சொன்ன மக்களை கேவலப்படுத்திடாங்க யாருலா ே உமத்தின் மீது கருங்கை காட்டுவாயாக உம்மத்தின் மீது உமத்தின் இறக்கப்படுவாயாக உமத்தின் மீது இறக்கப்படுவாயாக உன் உம்மத்துக்காக கையெழுத்துவையாளா உன் உமத்திலே குற்ற உரைகளை மன்னித்தருவாயாக உமத்திலே குற்றக்குறைகளை மன்னித்தருவாயாக திருப்பிய தங்கியான அகிமானே எல்லா நிலைமைகளிலேயாலும் நாட்டுக்கு முஸ்லிம்களுக்கு ஜாதகமாட்டிவாயாக திருப்பிய நாயனே சர்வான எங்கள் பிள்ளைகளை பொறுத்தருள்வாராக தம்பைய பிள்ளைகளை பொறுத்தருள்வாராக பிள்ளைகளை பொறுத்தருவாயிர நோயாளிக்கு சுகத்தேரத்தை மாற்றுவாரியாக தன்னாளுடைய தடங்களை நீக்கி வைப்பாராக கஷ்டப்படுற கஷ்டங்களை போக்கி தந்தைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக அந்த கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக திருமண விஷயங்களை தாக்கி வைப்பாயாக சுண்ணத்தான முத்தி போக்கி செய்வாயாக திருமணம் முடித்தும் குழந்தை பார்க்கவில்லாத குடும்பங்களுக்கு அல்ல தாலியான சந்தானங்களுக்கு அந்த தாலியான சந்தானங்களுக்கு மேலாண் நிதிமான குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக கும்பத்தை அன்பு நம்பியுடைய கொடியேறையில் வந்து சேர்ப்பாயாக கும்பு கொடிய நீங்கள் ஒன்று சேர்ப்பாயாக கும்பிக்கொண்ட ஒன்று சேர்ப்பாயாக திருப்பதமான மேலான எதிரால் உங்க மேலாண் அருள் கொண்டு எங்கள் கண்மணியான கூழ்நாயர் சொல்லாத அவ கவலை உடல் கவலையாக்கி இருப்பாயாக உழைப்பை ஒரு உழைப்பாக்கி இருப்பாயாக அன்புடைய சின்ன சில சீ நடக்கும் பாக்கிய தருவாயாக என்ன விஷயங்களை முருகாக்கர செய்தோமோ அமர்ச்சியக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிச்சயமாக யாழின் பேரான கபூச்சென் கொள்வாயாக பெருந்த நோக்கத்துக்காக வேண்டி ஒரு தங்கீரான கலாமுடைய செல்வத்துக்காக யாழின் ஆரம்பித்திருக்கிறேன் அல்ல இருக்கமான கபூச்செய் கொள்வாயாக கவிய கபூச்சென் கொள்வாயாக கவிய கபூச்சென் கொள்வாயாக உனது மேலான உதவிகளை தனது மதுதா காக்கி வைப்பாயாகும் ால் ஓய்வு போகக்கூடிய அனைத்து உத்தரவார்களையும் கபூர் செய்து கொள்வாயாக ஒரு உலகத்துக்காக குடும்பத்துக்காக கபூர் செய்து சகோதரர்கள் மல்லிசா விஷயத்தில் ஒருவருக்காக சேர்ந்திருந்தார்களோ பல பணங்களாக உடனுடைய அழைப்பிறார்கள் மூலமாக என்னென்ன வகையில உயிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களை கபூர் செய்து கொள்வாயாக வாழ்க்கையில பரப்பு செய்வாயாக குடும்பப்பண்ணை பரப்பு செய்வாயாக தொழிற்கற பரப்பு செய்வாயாக மென்பேனும் நல்ல சேவாயாக திருப்பி மேலாண் எதிரூர் கற்று பரிபூர்ண சரியா சேர்க்க எங்களையும் ஆகுதுகள் ஆதின்களாக தாயங்களாக உங்க முட்ட பெண்கள் ஆக்கியிருப்பாயாக திருப்பி மேலாண் அபிமான மேலான اول <سؤال> لئے موت نصیبہ کو آیا ہے حرمین شریفوں نے زیارت عرشہ نصیبہ کو آیا ہے سلوپ سہیزم یا اللہ عزیز موکر یہ پاکے سے تروائے آخر سرکلہ رحمان اللہ دینے کے بارے بارت ملمے لے اللہ قریش و خصورے اللہ واندے ایمان پاکے تروائے آخر اللہ قبول سرکلہ قادمہ تروائے آخر سرکلہ رحمان ملا نظیمہ لے اللہ والدنے پتورے نصیبہ آئے திராத்திரை நித்தாத்தையும் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து கேளுகணத்திலாம் புத்தன் போகக்கூடிய பாக்கியவாழ்வு நம் அனைவரையும் மாற்றியிருப்பாயாக அனைவரையும் ஆட்சியிருப்பாயாக இருக்கிற அருமனே உங்களை தனிப்பெறும் அருள் கொண்டேன் கண்மணியானது சூழ்நாயத்து ஆளு அவர்களுடைய வேளாண் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர முடிவாயாக திரு கௌத்தம் சுற்றி பார்க்கவாயாக இருக்கிற நயனே எங்கள் செல்லமான நிறைய சூழ்நாயத்து ஆளு செல்லம் தனக்காக குடும்பத்துக்காக உண்மத்துக்காக என்னென்ன கடையில் ார்களவாயாகும் குடும்பங்களை பாதுகாத்தருவாயக குடும்பத்துக்கு கஷ்ட நிலைமைகளை ஆசிய தாக்கியிருப்பாயாக கஷ்ட நிலைமைகளை ஆசை தாக்கியிருப்பாய் கஷ்ட நிலைமைகளை ஆசிய சாக்கியிருப்பாயும் உங்களோட குற்றங்களை மன்னித்தருள்வாயா அது எங்க குற்றங்களை மன்னித்தருள்வாயா உங்க குற்றங்களை மன்னித்தருள்வாயா உனக்கு மேலாக தங்களுடைய பெரிய தோற்றங்களுக்கு بسم الله لله ولمشاءه الله وعلى الله سلم لمن له حق علينا لوالدنا كما ربيانا صغيرا ربنا هب لنا من لدنك واردنا وذريتنا قره اعيننا واجعلنا من الانار المستقيم اماما اللهم جل نبينا لنا فرقا فهو لنا موردا وله تحصينا في ذمته فاستعملنا بسنته وادعكنا على ملته وجاعلنا من حزب ربنا لتسجد قلوبنا باذله حريتنا على ربنا بالرحمن صلى الله عليه وعلى ال أبناتنا في الدنيا حسناته وإلى آخرها فقلنا لا بالنار وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى صحبته اجمعين سبحان ربيك رب العزه اجل وسلاما